நற்றினை வானொலியின் சார்பில் காரை புரட்சி கனிவான வணக்கம் இன்று நேர்முகத்தில் பின்னக்கூடியவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடை மருதூர் ஒன்றியம் ஒத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்த குறும்பட இயக்குநர் ஐயா செந்தில்குமார் அவர்கள் ஐயா செந்தில்குமார் அவர்களை சந்திப்பதில் நச்சினை வானொலி பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறது ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இதுவரையில எத்தனை குறும்படங்கள் எடுத்திருக்கீங்க ஒரு மூன்று குறும்படங்கள் எடுத்திருக்கயா சரிங்க பொருளாதார சூழலும் ஒட்டு வராதனால அந்த பயணிக்க முடியல சரிங்க இன்றைக்கு அதிக டெக்னாலஜி வளர்ந்ததுனால இந்த குறும்படங்கள் நம்மளாவே தயார் பண்ணுவோமே எடுப்போமே அப்படிங்குற ஒரு ஆர்வம் வந்ததுங்க சரிங்க எப்படியா தேர்வுங்களை ஒரு வாய்ப்படல் ஒண்ணு சொல்லுங்களா தாயின் திறந்த கோவிலும் இல்லை அப்படின்ற ஒரு பாடல் அடிக்கடி கேட்பேயாவது அணையை பற்றி பாடப்படுகிற பாடல் ஆமா அப்படின்ற மாதிரி அதை மைய கருவா வச்சு எடுத்தா அதுக்கப்புறம் ஈரவெழிகள் அப்படின்ற ஒரு ஒரு குறும்படம் எடுத்தோம் அதுல வந்து இன்றைய மருமகள் நாளைக்கு மாமியார் ஆவாங்க இன்றைய வந்து மருமகள்ர் நம்ம சொல்லி குறும்படம் அதுக்குள்ள மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்தியை சொல்ல முடியும் அதை தெளிவா சொல்லணும் நேரத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத அதாவதுல ஒரு சாங் பிறந்த பண்றாங்க இது போல காட்சி அமைப்புகளை எந்த பகுதிகளில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம கிராமப்புறங்கள்ல தேவையானது இப்ப தஞ்சை மாவட்டம் அங்க திருவாரூர் மாவட்டம் அப்படி அப்படி நம்ம நண்பர்கள் நம்ம யாரெல்லாம் ஆக்ட் பண்றாங்க நம்மளோட நடிக்கிறாங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட ஏரியாக்கள்ல அப்படியா சார்ந்து அவங்களும் வளருவாங்க வளரும் அதாங்க எங்க பழமையான நடிகர் எங்க முழுமையான நடிகர் அதுல ஆக்ட் பண்றாங்க ஆக்ட் பண்ணும் அந்த காட்சி சோகமான காட்சி சத்துரோகமான காட்சியா நடக்கும் பார்வையாளர்கள் எதார்த்தமா அந்த சாலையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு எல்லாரும் கிரௌட் கூட்ட கூடி என்னும் உணர்வு அந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே நடந்த சம்பவம் போது எங்களுக்கு வெளிப்படுத்துறமேன் நம்மளால வெளிப்படுத்த முடியுமா அல்லது இதை மாதிரி என்ன விட தெரியாது எனக்கே ஒரு மறக்க முடியாத நினைவுகள் தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு அதாவது பொழுதுபோக்கா இல்லாத பொழுதுபோக்கு இல்லாத ஒரு செய்தியை சொல்றோமானா அது மக்களுக்குரிய செய்தியா இருக்கணும் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியாகவும் இருக்கணும் சரிங்க அப்படி இருந்தால் அதன் மூலம் நம்மளை சார்ந்தவங்களும் சார்ந்த மக்களும் நாமளும் அது தெளிவு பெறலாம் அப்படிங்கறது தயா என்னுடைய ஆசை ரொம்ப நன்றிங்கய்யா இதுவரையில நாங்க கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பான முறையில பதிலளித்த உங்களுக்கு நச்சினை வானொலியின் சார்பில் நன்றி கலந்தா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் நன்றி நன்றி